ஏன் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அதனால் அப்படி சொல்லுவார் ஜெய்கிளார் மட்டும் ரொம்ப அற்புதம் அந்த வரலாற்று பின்னணி இருந்தால் ஒடியே இல்லையானா அப்படியே அதுக்காக மறுக்கிறது அப்படி இது அதுதான் நான் சொன்னேன் அது போயிட்டாரு சீக்கிரம் இடம் மாறிட்டாரு மெய்கண்டார் வந்திருந்த இந்திய இதுக்கு வந்த உடனே அறநிலையத்துறைக்கு வந்த உடனே எல்லா ஊர்ல இருக்கிற தலைவரான பதிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இ இது திருவானைக்காவலேருந்து திருச்சியிலேருந்து செவ்வந்தி புராணம் நம்ம மீனாட்சி திருமண பாடுனது அதை கொண்டாந்து ரெண்டு பேர் தெரியணும்னு கொண்டாந்து கொடுத்து ஐயா நீங்கள் அதை பதிப்பிக்கணுமா சொன்னாங்க ஐயா சொன்னாங்கண்ணா என்ன நான் உண்மையை சொல்லிடுவேன் அவ்வளோதான் மன்னிக்கணும் எனக்கு நேரமும் இல்லை ரெண்டாவது தலை புராணங்களையா பதிக்க வேணுமா அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஐயா சொல்லுவேன் அவங்க அப்பா நமக்கள்லாம் தெரியும் இவர் கொஞ்சம் எப்பா அவர் ஆனால் தெரியும் எதாலும் அறக்கூடையாது அவங்க அப்பானா ரொம்ப அருமையாக கையை மதுரை தியராஜ கடவுளில் வேலை செஞ்சுள்ள அக்கவா இல்லை அதனால் நல்ல ஒவ்வொரு திருக்கோயிலும் போடுங்க அதில் இருக்கிற தளபுராணம்னு இது என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் கடைசியில் போடுங்க அதனால் அந்த கோயில் எப்படி இருந்தது எப்படி உருவாயிற்று எப்படி வளர்ந்துருக்கிறது யாராரால் பாடல் பெற்றது என்னென்ன திறம் குறிப்பு உடையது என்று அந்த கோவில் வரலாறாக அமைஞ்சது திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி என்று போடுங்க நல்லதுன்னு சொன்னேன்னு சொல்லுங்க ஆனால் தலைபுராணம் குடும்பம் வரைக்குமே கொஞ்சம் மிகப்படுத்தியது தான் மிகப்படுத்தியது அந்த காலத்தில் அது ஏற்றலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்னால் தலைவரான பாடுனா இங்கே வந்து இந்த மாதிரி வானர வகையில் வந்து குளித்தாங்க வந்து தேவேந்திரன் குளித்தான் குபேரம் வந்து நீராடி தான் சொன்ன உடனே குபேரம் வந்து நம்ம ஊர்லேயே குளிச்சான்னு நான் நினைப்பானாங்க இப்போது ஏன் அவனுக்கு வேலை தண்ணியே கிடைக்காதான் இருவான் இப்போ இருக்குது இல்லாமல் வேலை அல்லவா வேலை தேவையுமில்லை எனக்கு வெறும் கொஞ்சம் மிகுதி கற்பனை மிகுதியாக இருக்கிறது தலைவரானுங்கள் அவ்வளவு கரிசிதா பிறமேல வந்து தான் வழி வந்து தான் நான் உடன்படலை எனவே அது போல நம்முடைய சேக்கலார் ஏதேனும் ஒன்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு கால் அதற்கு அடித்தளம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவருக்கு அடித்தளம் உண்டு இல்லைன்னா தொடமாட்டார் அப்படி ஒரு செய்தி இங்கே ஒன்று செய்தி சொல்லுகிறார் சேரமான் பெருமாள் அடிக்க எங்கே அது அந்த வாரம் யாரும் என்ன பண்றது அவருக்கு கழுத பிராணத்துல அவர் பவனி வருகிறார் பவனி வருகின்ற பொழுது எதிரில் ஒரு ஆள் வந்தான் வந்தவர் திருக்குறிப்பு தோன்றதுதான் ஹம் நல்ல வேலை வந்தவர் திருக்குறிப்பு தோன்றர் திருக்குறிப்பு தோன்றான் ஆ ஆமா இப்போ நாமெல்லாம் பெரிய பிரான் படிச்சவங்களா என்னன்னு கேட்டா என்ன சார் ஒரு வாரமா திருக்குறிப்பு தொண்டரே வரல அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அதுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே சொல்லப்படாது அதுபோல திருக்குறிப்பு தொண்டர் கேல வந்தார் பந்தா என்னன்னா நல்லா அந்த ஆத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு துவைச்சி வந்து அடிச்சு அப்படிலாம் செஞ்ச வந்தார்கள் உங்களுக்கு அதனால ஒவ்வொரு மண்ணில் போட்டு துவச்சு வந்து அப்படியே ஒவ்வொரு மண்ணெல்லாம் மேலே கிடைக்குது காய வச்சுட்டு எங்கேயோ வேகமாக வர்றார் பந்தா இதோ அப்படி எதிரில் வருகிறார் ஒலியும் ஒலியும் இவர் யானையில் பவனி வருகிறார் இங்கேருந்தே பார்த்ததுடைய திருக்கண்கள் பார்த்த உடனே பார்த்தா உடம்பெல்லாம் என்ன அப்படி இருக்குன்னார் இவருக்கு சுந்தர தேவாரமே ஞாபகம் மெய்யலாம் வெந்நீர் சந்நித்த மேனியான் தாழ் தோளாதீ என்ற தேவாரம் அல்ல உடம்பெல்லாம் திருநீர் அணிஞ்சிருப்பார் யாரே பெருமான் அது ஞாபகத்துக்கு யாரோ ஒரு அடியவர் உடம்பெல்லாம் திருநீர் அணிஞ்சிருக்க மாதிரி இருக்குது சிவசிவ அப்படின்னா யானையிலேருந்து இறங்கினார் இறங்கின உடனே அவர் எந்த போய் கல்லில் வணங்கி அந்த ஆளுக்கு தெரியும் ஏன்னா குடிமகன் தான் அந்த ஊர்லயே இவர் அடியவர் என்ன அப்படி நினைச்சிட்டாரு அடியேன் நம்ம அடியாரில்ல தவறாக கரைஞ்சிட்டாங்களா இருக்குன்னு சுடிதுடிச்சு போயவர் வந்து அடியேன் வண்ணான் அடியேன் வண்ணான் அடியேன் வண்ணான் அப்படின்னாரு இவர் என்ன அடியேன் அடிச்சேரன் அடியேன் அடிச்சேரன் அப்படின்ட்டாரு ஏன் ஏன் பார்த்தது அந்த கோலாவில் தான் அது திருநீரில் வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும் நீங்க உங்க மேல இருக்கிறது ஒரு மண்ணா இருந்தாலும் அந்த ஓர் மண்ணின் நிறம் திருநீத்தை எனக்கு மெய் காக்குது மனசில் தோற்றுவிச்சது அதனால தோற்றுவித்ததுனால இந்த ஓர்மண்ணும் பரவாயில்லன்னு வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும் ஏன்னா இன்னையா நம்ம ஒரு குடிமகனாச்சே அரசன் வருந்திட்டானின்னு அப்படி துடிக்கலாம் பாவம் நல்ல வேலை இந்த நேரத்தில விழுந்தார் அப்படி நினைக்கல அதனால வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதியே என்று சொன்னார் அப்படிப்பட்ட சேரர் அந்த சேரநாடு அந்த சேரநாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் ஒரு மைத்துணக்கன்மை என்னன்னார் அந்த ஊர்ல எப்படியோ ஒரு பெரிய ஒரு காலத்தில் சேரநாட்டில் பஞ்சமோ ஒரு பெரிய தீமையோ வந்துட்டுது அதனால எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து குடிபெயர்ந்து வந்துட்டாங்க வந்ததுல ஒரு பாப்பா அந்த பாப்பா தொண்டை நாடு வந்திருக்கு பந்தா வந்தவங்க அப்படியே வந்தவங்க திரும்ப அவங்க அம்மா அப்பா தேடலையே விட்டு தேடல அப்படியே விட்டு போயிடுச்சு இந்த பாப்பா இருக்குது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்து இந்த பாப்பாவை தேடிட்டாங்க அப்போ சொல்லிட்டாங்களாம் தொண்டை நாட்டவர்கள் என்னமோ தன்னந்தனியாக ஒரு பாப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுது நாங்கள் திருமணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா எனவே அந்த பொண்ணுக்கு நான் அண்ணேன்னு நினச்சிங்க நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் மச்சேன்னு நினச்சிங்க எனவே இனி முதல் பேரநாட்டுக்கும் எந்த நாடு எங்கள் தொண்டை நாட்டுக்கும் மைத்துணக்கேண்மைவா அதனால் இனிமே உங்கள் தொண்டை இந்த தேரநாட்டில் ஏதேனும் பெண்கள் கல்யாணம் ஆனால் கூட சீர்வரிசு தொண்டை நாட்டில் நாங்கள் செய்வோம் எங்க பாப்பா எங்குட்டு பாப்பா ஊருக்கா செய்கிறேன் எங்குட்டு பாப்பாவுக்கா என்ற ஒரு முறையிலே மைத்துணக்கேண்மை கொண்ட நாடாம் எது தொண்டை நாடும் தேரநாடும் ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு நாடு எங்களுடைய தொண்டை நாடு ஏப்பா கரை விளங்கிய கண்டர்பால் காதல் செய் முறை நிறை புரிந்திட நேரிலை அறம் புரிந்ததனால் பிறையுறஞ்சியில் பதி பயில் பெருந்தொண்டை நாட்டு முரமையாமன உலகில் மிகு மொழி உழைத்தால் இன்னொரு அருமை இங்க பெருமாட்டி தவம் செய்ததை முதல்ல குறித்தார் இப்ப அந்த பெருமாட்டி அங்க காஞ்சி தொண்டை நாட்டிலே காஞ்சி மாநகரத்தை அறம் செய்தாராம் அந்த அறம் செய்வதற்கு உரிய பொருளை யார் கொடுக்கணும் கணவன் கொடுக்கணும் கணவன் ரொம்ப கஞ்சம் யாரு அவர் கணவன் என்ன கொடுக்கலாம் எல்லா உயிர்களுக்கும் அறம் பிடிக்கணும் முப்பத்தி ரெண்டு விதமான அறத்தையும் சொல்லணும் ஆனால் ஒரு காசு அவங்களுக்கு கூட நித்தல் ஒரு காசு தானே திருவேலிமணில் கூட பாருங்க என்ன அப்படியே செக்காக கொடுத்துட கூடாத இல்லையே அவங்ககிட்ட மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மினி அருள் பண்டாரம் போல செல்வமும் பண்டாரம் தான் நிறைவாக நித்தம் ஒரு காசு இங்க இருந்து திருநாவுக்கரசா ஒரு காசு காசு இது வந்து எல்லாருக்குமே சங்கரமா இருந்தது என்னன்னு கேட்டீங்க ஏன் பெரிய பெருமாள் ஒரு தொகையை கொடுக்க கூடாதா ஐயா ஏன் பண்ணா ரெண்டு நம்பிக்கை இல்லையா நாமக்கா ஞான நம்பிக்கை உண்டு நம்பிக்கை இருந்து ஏன் ஒரு காசு தந்தா அது யார் சொன்னது யார் சொன்னதே சிவ சிவ ஒரு நூற்றாண்டு வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டும் இதுல சந்தேகம் ஆய்வுமானவன் பூரா எங்க புத்தி என்ன என்னன்னு கேட்டா ஏன் வந்து பெரிய பெருமான் நல்ல நல்ல அடியவராயிருக்கும் போது இந்த ஒரேடியா பெருந்தொகையை கொடுத்து விடாமல் நித்தல் ஒரு காசு நல்கியதேன் என்று எல்லாரும் மண்டே உடச்சுக்கிட்டு தான் அந்த ஆறு மாசத்துக்கு நீ ஏன் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒண்ணு கொடுங்களேன் என்ன தூட்டா ஓடி போடுவாங்க இருபதாம் நூற்றாண்டாளா அது யார் சொல்ல தெரிஞ்சீங்க சுந்தரமும் எல்லாருக்கும் தகராறா இருந்தது என்ன வைங்க எல்லாரும் தராது ஏழாம் நூற்றாண்டு நடந்தது சுந்தர பெருமான்னு பார்த்தார் நீங்க அவ்விடத்துல ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் ஒவ்வொரு காசுதான் கொடுத்தீங்க நிறைய ஏன் கொடுக்கலன்னு ஒரே பேசுது அதுவும் குறிப்பா வடார்காடு மாவட்டத்தில் ஆற்காடு வேலூர் ரத்னகிரியில பேசிக்கிறாங்க அப்படின்ட்டார் உடனே பெருமான் பார்த்தார் ஏ உள்ளத எதுன்னு சொல்லிவிடாதப்பா அங்க அப்படின்னாரு நான் சொல்லாம இருப்பேன்னா மண்டை வெடிச்சு கூடாதா நான் சொல்லுவேன்னா என்னடா சொல்லுவேன்னா எல்லாம் அவ்விடத்திலும் சுயநலம்தான் எனக்கு என்னப்பா சுயநலம்னாரு அவ்விடத்திலும் சுயநலம் தான் இதைத்தான் நான் ரத்தின போறேன் தானிய வச்சுக்கிட்டே சொல்லுவேன் ப்பா அப்படின்னாரு அது எப்படி கேட்குறாங்கன்னு போகும்போதெல்லாம் ஏன் சார் உங்க பெருமான் பெரிய கேசியராஜ் பரமச்சர் ராஜே இருக்கிறவங்களோட நம்பிக்கைக்கு உரியவராச்சு ஞானசம்பந்த ஆளுக்கரசன் அது ஏன் அந்த ஒத்த ஒத்தக்காக தருவானே அட ஒரு மாதம் ஒரு முப்பது முப்பது கொடுக்கறது வேனாய் ஒரு எவ்வளவு வாரத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுக்குறது அது ஏன் தினப்படி ஒன்று கொடுத்தார் அப்படின்னு பூரா அறிக்கிறாங்க சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தார் எல்லாம் சொல்லுவேன்னார் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் இந்த மாதிரி முப்பதோ அறுபதோ கொடுத்துட்டா அங்க இருக்கிற பெரியவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க தர்மம் செய்யுங்கன்னு இது வெவ்வேறு ஊர்ல போய் அருமையா பண்ணோடு பாடுவாங்க இவங்க இங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தா வச்சுங்க தினமும் காலை நண்பர்கள்லாம் வருவாங்க வரும்போதெல்லாம் பண்ணும் அந்த பாடலும் கேட்கலாம் அந்த பண்ணும் பாடலும் கேட்கிற ருசி ருசி இப்படி நான் ஏழாம் திருமண பாடிய பாடி விட்ட இருக்கும் போயிட்டாங்க சொல்ல முடியாது தோழனுமாய் அதை கொடுத்து உழைச்சார் இவர் அந்த பதவி கொடுத்தது தான் ரொம்ப நான் உனக்கு தோழமையாக தந்தனம்னு சொல்லிட்டார்ல அதுதான் இவருக்கு சாக்கு இப்போ ஞான சம்பந்தம் ஆகுறது கூட ரொம்ப மெதுவாக பெண்மையாக பாடுவாங்களே தவிர இது மாதிரி இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் நித்தல் காசு நல்கி நீர் போய் சொல்ல மாட்டேன் சுந்தரம் சொல்லிவிட்டார் அப்போ ஒரு நூற்றாண்டு வரைக்கும் தெரியாது பார்த்தீங்களா திருமுறை இன்னொரு திருமுறைக்கு உரையாகிறது உரையாகிறது இப்ப அதனால மனைவிக்கு என்ன பண்ணார்னாரு எல்லாத்துக்கும் இப்படிதான்ட்டார் அரியவருக்கு அப்படி தான் ஒவ்வொரு காசு கொடுக்கறது முப்பத்தி ரெண்டு எல்லா உயிர்களுக்கும் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஆனால் அம்மா பதுசு எதிர்மொழியே பேசாது அப்படின்னு அதனால் என்னென்னாரு அந்த ஒரு பைசா வச்சுக்கிட்டு முப்பத்திரெண்டு அறத்தையும் எல்லா உயிர்களுக்கும் எப்படி தான் கொடுத்துதோ அப்படி கொடுத்து அது சில பெண்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தனக்குன்னு தன் வீட்டுக்குந்தான் இட்லியும் சட்னியும் செஞ்சு வச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க ஆனால் அந்த இட்லி சட்னியோடு ஏதேன்னு ஒன்று சேர்த்துட்டு அப்படியே பக்குவம் பரிவா பரிமாடுவாங்க எங்களுக்கு தெரியும் அந்த கலை அவங்களுக்கு தெரியும் பின்னால் கூட கேட்பாங்க எப்படி நீ அது என்ன நம்ம ரெண்டு பேர் தானே செஞ்சிங்க ஆமாம் எப்படி வளர்ந்தது உன் கை ராசி அப்படிங்கிற மாதிரி அது தெரியும் அவங்களுக்கு என்ன மேற்கொண்டு போடணும் சட்னிக்கு அது போட்டால் சட்னி சட்னியாகவே இருக்கணும் வாயில் வைக்கப்படாமல் அது என்ன பண்ணுறது அது மாதிரி இட்லி எப்படி செஞ்சுக்கணும் இல்லை பக்குன்னு இட்லியே ரொம்ப குறைவான மாவு ரெண்டாம் மாவு முதல் நாள் கொஞ்சம் நிறையா இருக்குது ரெண்டாம் ரெண்டு தோசை குத்திக்கெல்லாம் போகணும் வச்சுருப்போம் வச்சுருக்க மாவு உடனே உடனே ரவா எடுப்பாங்க உப்பு ஒரு தோசை உப்புப்பான் சட்னி அப்படிச்சுடுவாங்க அதுக்கு அந்த பக்குவம் தெரியும் எப்படி செய்தேன்னா அவங்களுடைய அந்த ஆட்டம் செய்து செய்து வருகிற ஆர்டம் அது போல் நம்ம வீட்டுக்காரங்கம்மாளுக்கு ரெண்டு பேருக்கு வச்சதை அஞ்சு பேருக்கு பெருமாற முடியும் போது பெருமாட்டிக்கு ஒரு காசில் அகில உலகத்தையும் செய்வதற்கு கேள்வி முடியுமா தாராளமாக முடியும் இருக்கும்போது சட்னி பரிமாறுறது வேறதான் கொஞ்சம் அங்கே அங்கே இல்லாத போது பரிமாறுறது வேலை தான் வேறதான் அது அவங்களுக்கு தெரியுமே தெரியுமே இருக்கும்போதுன்னா முழுசா எடுத்து முழுசா வரும் இல்லாத போதுன்னா அப்படி சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அதெல்லாம் தெரியணும் அவங்களுக்கு அதுதான் திருவள்ளுவர் ஒரு பெண்ண அப்படி தான் இருக்குன்னாரு தற்காத்து தற்காத்து தற்கொண்டான் அல்ல மனைத்தக்க மாண்புடைகளாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை கொண்டவனது வருவாய்க்கு தைக்க செலவு செய்கின்றவள் எவளோ அவள் நல்ல பெண்மணி என்றார் அந்த வளர்த்தக்கால் அங்க எவ்வளவு இருக்குது இல்லை நீங்க நாலு கத்திரிக்காய் இருக்கும் நாலு வெண்டைக்காயிருக்கும் அத வந்து ரெண்டு ரெண்டு கறி மூணு கறி பண்றாங்க அந்த ரெண்டு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் பருப்பு நிறையா போட்டு கூட்டு ரெண்டு வெண்டைக்காயில பொரியல் ரெண்டு வெண்டைக்காயில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு வெண்டைக்காய பச்சடி பார்த்தா மூணு கடியாயிருக்கும் இருக்கிறதோ கொஞ்சமா இருக்கும் அதெல்லாம் எப்படி அப்படி அல்லவா கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை கொண்டவனது வருவாய்க்கு தக்க செலவு செய்வது எவளோ நல்ல பெண்மணி என்னமோ சொன்னார் எழுதினார் திருக்குறள் இல்லைங்களா ஆகவேதான் பெருந்தொண்டை நாட்டு முரமயாமன உலகில் மிகு மொழி உடைத்தால் இதுவரைதும் தொண்டை நாட்டினுடைய சிறப்பு எத்தனை பாட்டு அஞ்சு பாட்டு பஞ்சாட்சரம் ஐந்து பாடல்கள் நாட்டு சிறப்பு சொல்லி நம்ம இன்னும் தான் சொல்லியிருக்க பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் பல அதில் தனித்தன்மைகள்னு சொன்னோம் என்னென்ன மற்ற பிராணங்கள்லாம் ஒரு நாட்டு சிறப்பு ஒரு நகர சிறப்பு தான் இருக்கும் ஏன் அந்த காப்பியத்தலைவன் எந்த நாட்டில் தோன்றா எந்த நாட்டில் இருக்கிறாரு பெரிய பிராணத்தில் தான் நாட்டு சிறப்பு நகர சிறப்பு என்பது சோழ நாட்டை பற்றியதாயினும் அரியவர்கள் பல நாடுகளில் தூண்டி வரலாறுனாலே பல நாட்டு சிறப்பு பல நகர சிறப்பு தெரிய வேண்டுமானால் பெரிய பிராணம் ஒன்று ஒன்றுதான் இன்னைய தேதி வரைக்கும் இன்னொரு நூல் இல்லை இருக்குதா ராமாயணத்தில் அயோத்தி சிறப்பு இருக்கலாம் அவர் வந்த கிருஷ்ணகாண்டாங்க காட்டு வளம் இருக்கலாம் இலங்கையில் போய் இருந்ததுனால அம்மா இலங்கை வளம் இருக்கலாம் அவ்வளோதான் அது போல் நாட்டு சிறப்புன்னு பாடமாட்டாங்க இளைஞரில் போய் ஒரு மனைவி தூட்டு போனது நாட்டு சிறப்புன்னு போடுவாங்களே உருப்படா நாடுன்னு பாடுவோம் ஆனாலும் கம்பர் இல்லை இது செஞ்ச நோக்கும்போது அதுவும் கஷ்டமாக இருக்குது நாட்டு வளர்த்த நோக்கும்போது அதுவும் பெருசாக இருக்குது என்ன பண்ணுவோம் மனுஷன் அதெல்லாம் கம்பர் கம்பர் தான் சிவம் அதெல்லாம் இப்போ வேண்டாம் எனவே இப்படி பல நாட்டு சிறப்புகளையும் பல நகர சிறப்புகளையும் அறிய வேண்டுமானால் பெரிய பிராணம் தான் அதனால் இது வரைக்கும் தொண்டை நாட்டு சிறப்பு இனி அப்படியே அந்த வயல்வளம் அழைச்சிட்டு போறார் தாவில் செம்மணி அறிவி ஆறு இழிவனசாரல் தொண்டை நாட்டுல மலையும் இருக்குது எது திருக்கடுக்குன்றம் போன்ற மலை அதனால அது பார்த்தியாப்பா திருக்கடுக்குன்றம் அறிவு வருது பத்தியா அடார என்ன ஞாபகத்துக்கு வருது படிச்சு வராச்சே ஆமா ஆமா பாரி பரம்பல அந்த அறிவு வர்ற மாதிரி வான்கள் மலையே பானத்து மீன்கள் நற்றவன் என்றெல்லாம் கவிதை பாடின அது மாதிரி ரொம்ப அருமையா அப்படி அந்த அறிவு வருமா பூவில் வண்டியினம் புதுன அருந்து புறவம் இது குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் குறிஞ்சி காடு காடு சார்ந்த முல்லை இலக்கணத்துக்கு இலக்கணம் அடார புறவம் அங்க என்ன இருக்கனாரு எல்லா அந்த காட்டு செடிகள் எல்லாத்தையும் மலர் பூத்து கிடக்கு ஒவ்வொன்றிலையும் அருமையாக அந்த வண்டுகள் போய் மொய்க்கலாம் அருமையாக தேன் ஒன்று கிடதான் காட்டு வளம் முள்ள நிலத்து வளம் வாவி நீல் வரம்பீர உகைப்பன மருதம் அதோ பக்கத்தில் வயல் அது எது மருத நிலம் வயல் வயல் சார்ந்த இடம் மருதநிலம் அதில் என்ன இருக்குன்னாரு உடனே ஞான சம்பந்த ஞாபகத்து அதனால மீன்கள் எல்லாம் அது பாட்டு வயல்லுதான் ஏன் முறை தண்ணி வச்சு பாக்கணுல்ல கர்நாடகா கொடுத்தா தண்ணி இல்லைன்னா தலை எழுத்து இல்ல தானா குடகு நாட்டுல பெய்ய மழை அப்படியே அடிச்சு ரெண்டு என்ன பண்ண கடலோட கடக்கும் அதனாலதான் இளங்கோ பாடினார் வாழி அவன் தன் பல நாடு தாயாகி அம்மா காவிரி தாயே நீ தாம மகவ ஆய்வாளர்க்கும் தாயாகி சோழ நாடுங்கிற ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை நீதாமா கண்ணும் கருத்து வளர்க்கிற மகவாய்வாளர்க்கும் தாயாகி இன்னைக்கு நேரத்தில் இந்த இருதான் நூற்றாண்டு பொல்லாத நூற்றாண்டு தான் ஒளிஞ்சு போச்சே தவிர ஊழிவுக்கும் பேருதவி காலங்காலமாக அவ்வாறு நீதவி வந்தாய்மா ஒழி ஆய்வாளி காவேரி அருமையா பண்ணும் என்ன பண்றது ஆகவே வாவி நீல் காயல் வரம்பிர உகைப்பனமருதம் அப்புறம் என்ன பார்த்தேன் தொண்டை நாட்டு பக்கத்துல எது மயிலாப்பூர் கடற்கரைவா கடற்கரை கடற்கரை என்ன என்னது மீனவர் குடியிருப்பும் நெய்தலும் நெய்தலோ சொல்லுகின்ற பொழுது நீ வினித்தீலம் பரத்தியர் உனக்குவ நீதல் அந்த மீன் பிடிப்பருடைய மனைவியெல்லாம் எதோ எதை வந்து வெளியில காய வச்சிருப்பாங்கன்னா மீன காய வச்சிருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டு ஆபத்து வரப்படான்னு சொன்னேன்ல இப்போ மீனே அவங்க காய வைக்கிறதுக்கு முடியாமல் போகுது நல்லா அப்படிலாம் இருக்குது அப்போ அப்படின்னாரு நிறைய தினமும் கடலில் வந்து வந்து அது பாட்டு முத்துக்கள் குவியுதா அதை வீட்டில் வைக்கிற இடம் இல்லை மேலும் கொஞ்சம் காய வச்சு வைக்கணும் நினைக்கிது அதனால அவங்க ஏ அந்த உள்ளே இருக்க முத்து வந்து குவியிறதுக்கு பாரு அதை எடுத்து கொட்டி வைத்து காலைல நீவி விடும் பார்த்து நீவு காலுகளும் குடுத்தும் அப்படின்னு என்னமா நேற்று நீங்கள் சொன்னி என்னடா பண்ணுறது கொஞ்சம் காய வைக்கணும் எனவே மீனவருடைய அந்த முண்டில் எது காயுது முத்துக்கள் காயுதம் நால்வகை நிலவரணி சின்னமா அவருக்கு அந்த மலைமலை சார்ந்த இடம் தொலாப்பிய நிலவரணும் மாயோன்மேய காடுடைய உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்பலகமும் வர்ணன்மேய பெருமலர் உலகம் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தரண சொல்லிய முறையால் சொல்லவும் படுமையாப்பியம் என்னமோ அவங்க புலமையெல்லாம் நினைக்கும் போது நம்ம இங்கேயோ போய் நிக்கணும் கூறாவி ஆரித்தீதை விதைப்ப என குறிஞ்சி அடுத்ததுல குறிஞ்சின்னு சொல்லிட்டாரு பண்மானி என்ன பண்ணுவாங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு போமாட்டாங்க நல்ல தரம் வாய்ந்தா இருந்தாங்க குப்பையில கொண்டி கொட்டுற அப்படின்னா அது போல குப்பையில கொண்டி கொட்டிய நாயன்மார் யார் திருநாவுக்கரசர் நிறைவாக பூம்பூருல வாழுகின்ற பொழுது அவர் அந்த உழவார திருப்பணி செய்யும் போது முத்தும் நித்தலங்களும் அப்படியே கிடந்தனவான் நாம் என்ன பண்ணுவோம் எடுத்து மடிய அப்பெல்லாம் சட்டை கிடையாது அதனால எடுத்து மடியை நீ எடுத்து மயிலை வைப்போம் அது என்ன பண்ணுச்சார் உழவார திருப்பில் சிவை சிவ சிவை சிவ இதே எல்லாம் கொண்டு போய் அந்த கூடையில நீ கொஞ்சம் குப்பை எடுத்து வச்சிருந்தது அதில் இதையும் வாரி போட்டு கொண்டு போய் போக்குன்னு குப்பையில கூட்டுது ஏன் இதெல்லாம் என்ன பண்ண போகுது என்னதான் மனுஷன் உள்ளத்தில் இருக்கு பெருமானே உன் திருவடிக்கு வரணும் நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன பண்ண போகுது பா இதெல்லாம் எதுக்கு உதவ போகுது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே கொஞ்ச நாள் இருந்து வரலாமே பான ஒன்னு ஒன்பது வாசல் வைத்தாய் ஒன்பது வாசல் வச்சிருக்கப்பா பொக்குன்னு போடும் அடைக்கும் போது உணரமாட்டேன் ஏற்கனவே இது அடைச்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சம்தான் பார்த்து ஐயா ஆக்காரா வா அப்படி ஆயிருக்கு இது சுத்தமா மூடிமேப்பா எப்போ அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது சுத்தமா கேட்காதேப்பா இப்ப அடிக்கடி வாயை திறக்குது திறந்தே போடுமேடா அதனாலதான் பிடிச்சு கட்டிவிடுறான் தன்னாலதான் நீ வாயை அடக்கல இனி மேலாவது அடக்குறான்னு கட்டிடுறான் நீ இயல்பா செய்யணும் செய்யல என்ன பாடுபடுத்த இந்த வாய் எடப்பா ஒரு துணியை எடுத்து எல்லாம் கட்டுது போது உணர மாட்டேன் அப்படி போனவருக்கு இதெல்லாம் என்ன பண்ணும் அதனால் எனவே குறவர்கள் தொண்டை நாட்டில் அதை குப்பை என்று கூட்டினார்கள் சோழ நாட்டில் பூம்புகரூரில் நாபுக்கரசர் முத்திப்பேர் வருகிற நிலையில் கூட்டினான் ஏன் ஓடும் செம்போனும் அதை தான் பண்ண அவர்களுக்கு இந்த ஓடுகீடு கிடைக்குது பாருங்க அது ஒண்ணுதான் இந்த நவ நவரத்தனம் ஒண்ணுதான் காலதல்லா எல்லாத்தையும் காலதில்ல ஓடும் செம்போனும் சில பையங்க ஐயா இது இருக்க முடியுமா அட முண்டும் இந்த ஒரு மணி நேரமாவது இப்படி இருப்பா அவன் இருபதாம் ஆண்டு பையன் தான் என்ன மாட்டேக்கே இந்த ஒரு மணி நேரமா இருப்பா அப்படின்னு சொல்ல எனவே தாரவை ஆண் நீரை மான் உடன் பயில்வன முல்லை நிலத்தில் பசு கூட்டமும் எங்க தொண்டை நாட்டில் இருக்க அருமையா குளம் இருக்குதா அதுல தாமரை இருக்கும் என்று பாடினாரு ஆனா நல்லா அருமையா தாமரை இருக்கும் தாமரைல அப்படி உட்காந்துக்கும் உட்காந்துக்கிட்டு கரையில உட்காந்துக்கிடல தாமரையிலேயே உட்காந்து உட்காந்துட்டா ஆனா தாமரை அப்படியே காத்துல நவரும் நவரும் ஓடி மீன் ஓடி ஒரு மீன் வரிமளவும் இதெல்லாம் ஒளியும் ஒளியும் காட்டலாம் இந்த பய காட்ட மாட்டானு அல்லவா இலக்கியம் போடுமே அல்லவா ஆமா அதை காட்டு அல்லவா எவன் போனான் அவன் போனான் அத ஏதோ தப்பு நடந்து போச்சான் எதுல தெரிஞ்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த போகுது எனக்கு தெரியாது தப்பு பண்ணிட்டாரிய நான் பெரம்பலூர் பேச்சுக்கு போறேன் போகும்போது அங்கே சாயந்தரம் திவன் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மருமம் அந்த வீட்டு மருமம் அதுமாதிரி இந்த இது வச்சுட்டு இவ்வளவு வந்த இந்த படுவாவிதாயி அந்த மாதிரி கெடுத்த இந்திய நாட்டை அப்படின்னா எனக்கு ஒண்ணு விளங்குறேன் ஏன்னா நான் அந்த பக்கமே போகாத ஆளு பார்க்காத ஆளு அதனால திடீர்னு எங்களுக்கு சிவன் எல்லாம் அந்த அந்த இதை இந்த படுவாவி தாய் நம்ம இந்திய நாட்டை கெடுத்தது நாம வெற்றியா என்னம்மா சொல்றீங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் வைக்கலயா நம்மளது எனக்கு தெரியாது இந்த ஊர்ல தான் இருக்கிறோம் அப்படி பார்த்து ஆகவே அது போல பறவை தாமரை இருந்து இரவு அருந்து அனங்குயர் வன்கடி சுரவ முள் மறுப்பு அனங்கயர் வனகழிச்சூடல் நெய்தல் வளத்தில் என்னன்னு சுராமீன் அதனுடைய இது முன்ன நீதிட்டு இருக்குமா தப்பித்தவரி போனா காலில் பட்டுதான் குத்திடுமா அப்படிப்பட்ட நெய்தல் வளம் கொண்டல் வானத்தின் மணி சுருவன மீண்டும் அலைவளம் அது பாட்டு மணியை கொட்டு தந்து உணற்கொண்டை பொன் சோறிவன தல வயற்பால் மருதநிலம் பொன் சொரிகின்றதான் பொன்றை கொன்றையினால வண்டல் முத்த நீர் மண்டு கால் சொறிவன வயற்பால் அருமையாக வண்டல் நீரோடு இருக்குதான் அங்க வயல் நீங்க எருவே பாய்ச்ச வேண்டியது இல்ல இயல்பான அந்த தண்ணீர் பாய்ச்சினாலே போதும் உண்மையா நான் ரொம்ப நாங்கெல்லாம் பெறுதல இளவை காலத்துல முசிறி தாலுகாவில் அருமையா காவிரி ஒன்னரை மது போறது அப்ப பாலம் எல்லாம் கிடையாது ஆடி மாதம் வந்து தண்ணி வந்ததுன்னு சொன்னால் அப்படியே செக்கச்சுவேர்னு தான் வரும் தண்ணி நான் கூட சொல்றேன் அதுக்கு ஆறுலாம் திருவிதல எங்கள் திருப்பண்ணில் போகிற அந்த மண்ணி ஆறுலாம் தண்ணி வரும் ஆடி மாதத்தில் ஏன்னா அது வரைக்கும் தண்ணி வராமல் வந்து அந்த வண்டெல்லாம் கலக்கிட்டு வரும் நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு குளிச்சுட்டு அந்த வேஷியோடு போனீங்க சாமி எங்கே இருந்து வருதுன்னு கேட்பான் சத்தியம் இது ஆமாமா அப்படியே காவியாரி போடும் சாமி எங்கே நேபாளத்திலேருந்து வருதான்னு கேட்பான் இல்லவே இல்லையா தண்ணீர் கடற்பீனவர் மரக்கலை வந்து கொண்டு ஒவ்வொரு அது பாட்டுக்கு நம்ம நாட்டுப் பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு பொருள்கள் இங்க கொண்டு வந்து அது பாட்டுக்கலாம் தேநிறைந்த சந்தின இடி தருமலை சீரூர் அருமை ஒவ்வொரு நிலத்திலும் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அந்த நாட்டு பொருள் தொல்காப்பியத்துல ரொம்ப அருமையாக மக்கள் தம்முடைய நிலத்தை பாகுபாடு செய்கின்ற பொழுது தொல்காப்பியம் எவ்வளவு வாழ்வியல் நூல் அல்லவா வாழ்வியல் நூல் ஒரு பக்கம் மொழியல் இன்னொரு பக்கம் வாழ்வியல் ரெண்டையும் சொன்ன நூல் இலக்கணம் என்னன்னா மொழி இலக்கணம் மட்டும்தான் பின்னால் வந்த வேலைன்னு சொன்னா தொல்காப்பியர் ஒருவர் தான் ஒரு மருங்கு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் மொழியியல் பொருளதிகாரம் வாழ்வியல் சொன்ன என்னப்பா ஒரு நிலம்னா மலை மலைப்பகுதி குறிஞ்சின்னு பேருப்பா அதை கீழே இருக்கிற தரையா இருக்கு பாரு அதுக்கு தான் முள்ளேன்னு பேரு தெரியுதாரு நல்ல தண்ணி பாஞ்சி வயலா இருந்ததுன்னா மருதம் கரக்கரை ஓரமா இருந்தா நெய்தல்னு பேரு இது ஒண்ணுமே இல்லாம மணலா வெயிலா கடந்தது பாலைன்னு பேர் தார்பாலை விடம் இது இந்த ஐந்துக்கு மேலே இருக்கையா இன்னைக்கு நிலப்பாகுபாடு செய்தானே தமிழன் எண்ணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நிலப்பாக பாகுபாடு அல்லது ஐந்தில் அடங்கி விட்டான் ஒன்று குறிஞ்சி அல்லது முல்லை அல்லது மருதம் அல்லது நெய்தல் அல்லது பாலை இந்த மேல ஒருத்தர் என்ன பாகுபாடு தெய்வம் உண்டு திராவிட பாரம்பரியத்தில் தெய்வம் இல்லைங்கிறானே எங்களுக்கு ஒண்ணு வழங்கல எங்களுக்கு வழங்கவே எங்கடா இருக்குது எங்க இல்ல பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரண